ம ராம ராமராம ரி ஹரி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரி ராம ஹரி ராமராம ஹரி ஹரி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஞான Hari Bhakti Parayanan பூர்வ ஆச்சாரியன் அகம் வந்தே சம்பிரதாய Pravartakan ஒரு சமுதிரத்திலே அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அலையில்லாத ஒரு சமுத்திரத்தை பார்க்கவே முடியாது அது மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் தொடர்ந்து இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு இந்த பூமியானது ஒரு மகாபுருஷர் இல்லாமல் எந்த ஒரு காலத்திலும் இருந்ததில்லை கலிலே கலியிலே பிரத்யக்ஷமா பகவானுடைய அவதாரம் கிடையாது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்திருக்கிறதுனால பகவானே இந்த யுகத்திலே சாதுக்களுடைய ரூபத்தில்தான் அவதாரம் பண்றான் அப்படி ஏற்பட்ட ஒரு முதல் அவதாரம் ஆதிசங்கரர் அந்த ஆதிசங்கரருடைய அவதாரத்திலிருந்து ஆரம்பித்து எவ்வளவோ மகான்கள் ஆச்சாரிய புருஷர்களாக இந்த பூமியில் அதுவும் பிரத்யேகமாக பாரத தேசத்திலே அவதாரம் பண்ணிட்டே இருக்கா அதுவும் தமிழ்நாட்டிலே ஆழ்வார்கள் எல்லாம் இங்கே தோன்றினா நாயன்மார்கள் எல்லாம் இங்கே தான் தோன்றினா அது மட்டும் அவதாரம் பண்ணினேன் மத்ஸ்யாவதாரமும் தென்னிந்தியாவில் ஏற்பட்டது ஸ்ரீமத் பாகவதங்கிற கல்கி அவதாரமும் தென்னிந்தியாவில தான் ஏற்பட போறது அப்படின்னு சொல்லியிருக்கு முதல் அவதாரமும் தமிழ்நாட்டில கடைசி அவதாரமும் தமிழ்நாட்டில மனு அப்படிங்கிற முதல் மனிதனும் இந்த தமிழ்நாட்டுலதான் தோன்றினான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது அது மாதிரி பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது பக்தி முதல் முதல் திராவிட தேசத்துலதான் உற்பத்தி ஆனா அப்படின்னு சொல்லியிருக்கு ஹரிபக்தி ஹரிபக்தி மட்டும் இல்லையே திராவிட தேசத்துல இன்றைக்கும் சிவாலயங்கள்ல போனா தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னு சொல்றதுனாலே சிவபக்தியும் தென்னாட்டுல தான் தோன்றிருக்கு அப்படின்னு தெரிய வருது அதனால அது ஹரிபக்தியோ சிவபக்தியோ இந்த புனிதமான பாரத தேசத்திலே அதுவும் முக்கடல் சங்கமிக்க கூடிய இந்த தென்னிந்தியாவிலிருந்து தான் அந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு நதியா ஆரம்பிச்சு கடலா பிரவாகமா போயின் இருக்கிறத பார்க்கிறோம் அப்படி வரக்கூடிய மகான்கள்ல திருவண்ணாமலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் பாகவதம் போன்ற கதைகளை நாம் திரும்பி திரும்பி கேட்கும் பொழுது ஹிரதயத்தில் பக்தியானது அதிகமாக ஏற்படும் அந்த பக்தி ஏற்பட்டு சாத்விகமான சிந்தனை ஏற்பட்டு அது மூலமாக பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்டு நமக்கு ஞானம் ஏற்படும் பகவத்குணங்களை கேட்கும் பொழுது மனசு சுத்தமாகி பக்தியிலே ஹிரதயம் திரகிச்சு சாத்வீகமான சிந்தனை மேலோங்கி பக்தி ரசமானது ஹிரதயத்துல ஓடுறது வேதாந்த நூல்களை நாம கேட்டுட்டே இருந்தோமானால் அறிவு கூர்மையாகி அறிவு திக்ஷன்யமா போய் அந்த அறிவுனாலே அறிவுக்கும் அறிவாய் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா சுரூபத்தை ஒருத்தன் பக்தி கிரந்தங்கள்னால ஹயத்துல பக்தி வளர்றது வேதாந்தங்களை சிரவணம் பண்றதுனால அறிவு வளர்றது அந்த அறிவு இனிமே எங்க போய் கண்டுபிடிக்க முடியலே அப்படின்னு ஓஞ்சு போறதோ அங்க அனுபவம் ஏற்படுறது வேதாந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வேதம்னா அறிவு அந்தம்னா முடிவு அறிவு எங்க முடியறதோ அங்க அனுபவம் ஏற்படுறது அப்படிங்கிறது தான் வேதாந்தம்ங்கிற பொருள் அந்த வேதாந்தத்தை உலகத்துல கர்ஜன பண்ணினே ஆதிசங்கர பகவத் பாதாலுடைய பரம்பரையில் வந்து ஞானானந்த கிரி சுவாமிகள் நமக்கு எல்லாருக்கும் பரம அனுகிரகம் பண்ணி திருக்கோவில ஒட்டி இருக்கக்கூடிய தப்போவனம் அப்படிங்கிற இடத்துல சமீப காலம் வரைக்கும் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருந்து வந்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் அதைவிட நான் அப்படியே சிந்தனை பண்ணி பார்க்கும் பொழுது நினைக்கிறது உண்டு ஞானானந்தகிரி சுவாமிகள் ரமண மகர்ஷிகள் காஞ்சி பெரிய பெரியவா சேஷாத்ரி சுவாமிகள் யோகி ராம்சுரத்குமார் போன்ற மகான்கள் ஒரே கான்டெம்ப்ரரி சமகாலத்திலே அதுவும் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளேயே இத்தகைய ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்திருக்கா அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் விட்டோபாங்கிற மகாத்மா இருந்தார் போலூரில் பக்கத்தில் பூண்டி மகான் ஒரு மகாத்மா இருந்தார் இப்படி இவ்வளவு மகான்கள் ஒரே கஷேத்திரத்திலே அதுவும் சம காலத்துல அப்படின்னு விட்டா இந்த பாரத தேசத்தினுடைய பெருமையை நாம எப்படித்தான் சொல்ல முடியும் ஞானானந்த சுவாமிகள் அவருடைய சரித்திரத்தை பத்தி அங்கொன்னுமா இங்கொன்னுமா எல்லாருக்கும் தெரிஞ்சதே தவிர பூர்ணமா யாரும் இது வரைக்கும் ஏன் அப்படின்னா சுவாமிகளே ரொம்ப அதை வெளிப்படுத்த மாட்டார் அப்பப்ப ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தான் சொல்லுவார் இப்படி ஷிரடி பாபாவுடைய சரித்திரத்துல இன்றைய வரைக்கும் அவர் யாருக்கு பிறந்தார் எங்கே பிறந்தார் எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனுமானிக்கத்தக்கதாக இருக்கிறதே தவிர ஒரு ஆதாரம் இல்லை ஷிறியில் வந்த பிறகு அவர் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர அவருடைய உண்மையான அப்பா அம்மா யார் யார்கிட்ட வளர்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு வரைக்கும் பிரமாணபூர்வமாக நமக்கு ஒன்றும் தெரியலை அது மாதிரி ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய சரித்திரமும் அப்படி இருந்தாலும் கூட பாலாஜி பாகவதர் அதை ஒரு சங்கீத உபன்யாசமா அவருடைய பூர்ணமான சரித்திரத்தை முதல் முறையாக பண்ணியிருக்கார் ஒரு கூட விஜயகிருஷ்ண பாகவதர் எல்லா பாடல்களையும் கூட பாடியிருக்கார் இந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் அவருடைய பாலாஜி பாகவருடைய பிரத்யேகமான குருவா அத்தகைய குரு பக்தியோட அந்த குரு ஸ்மரணையோட அவர் நித்தியம் எந்த ஒரு குருவுடைய சிந்தனைய தன்னுடைய ஹிருதயத்துல தேக்கி அதையே சுவாசமா வச்சின்றிருக்காரோ அவரை பத்தி அவர் பேசியிருக்கிறதுனாலே எல்லாம் அனுபவமாகவே இன்றைக்கு ஞானானந்த சுவாமிகளே நம்முடைய கண் முன்னாலே இந்த பிரவச்சனம் கொண்டு நிறுத்த எப்படி கபீர்தாசரை சொல்லும் பொழுது கங்க கரையிலே கபீர்தாசர் கண்டு எடுக்கப்பட்டார் கபீர்தாசர் பிறந்தார்ன்றது பக்த விஜயத்துல இல்லை அது மாதிரி ஞானானந்தகிரி சுவாமிகளும் தோன்றினார் வளர்த்தவர்கள் ஒன்றே தவிர பெற்றவர்கள் கிடையாது பண்டரிபுரத்தில சிறு குழந்தையா வந்து சிவரத்னகிரி சுவாமிகளால தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அந்த சிவரத்னகிரி சுவாமிகளுக்கு இருபத்தி ஏழு மனம் வாக்கு காயம் இவற்றை ஒருமுகப்படுத்தி குருவுக்கு சேவை பண்ணி அத்தகைய உயர்ந்த நிலைய அவருக்கு சித்திச்சிருக்கு இத்தகைய மகாபுருஷால் பிறக்கும் பொழுதே நிலையோட பிறந்தாலும் கூட எப்படி ராமபிரான் சாட்சாத்து பகவானா இருந்தாலும் வசிஷ்டர குருவா ஆசிரியச்சாரோ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்னு சொன்னாலும் கூட சாந்தி பீணிக்கிட்ட போய் சில காலம் படித்தாரோ அது மாதிரி ஞானானந்தகிரி சுவாமிகளும் லோக தர்மத்தை ஒட்டி சிவரத்னகிரி அப்படிங்கிற மகாத்மாவை ஆசிரியச்சு சேவை பண்ணினார் அப்படிங்கறது தெரிய வருது பிற்காலத்துல ஞானந்த சுவாமிகளை பத்தி சொல்லும் பொழுது உங்களுடைய குரு யாரு உங்க குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே குருவா அப்படின்னு எழுந்து பார் மேனி சிலிர்த்து போயிடும் கண்கள்லேருந்து தாரதாரியா ஜலம் வரும் கத்கதம் ஆயிடும் பேச முடியாது சமாதியில போயிடுவார் அப்படின்னு விட்டா ஒரு குரு ஸ்மரண மாத்திரத்துல தான் உயர்ந்த ஜீவன் முக்தி அடைந்தவர்களால கூட அந்த குருவுனுடைய அந்த தியானம் அவர்களை அப்படி பண்ணிடுறது அப்படிங்கறதுக்கு நம்முடைய சுவாமிகளே பிரத்யமான நமக்கு நிதர்சனமா நம்ம பார்த்தோம் இந்த சரித்திரத்திலே அவர் வளர்ந்த விதம் பண்டரிபுரம் போனது பிறகு சிவரத்னகிரி சுவாமிகளை போய் அவர்கிட்ட சேவை பண்ணினது அப்புறம் பார்த்தா மானசர் அவரில் பண்ணியிருக்கார் கதிர்காமத்துக்கு போயிருக்கார் இந்த இடத்துல எந்த மகாத்மாவை பற்றி சொன்னாலுமே ராமகிருஷ்ணருக்கு தோத்தாபுரி உபதேசம் பண்ணும் சுவாமி அங்கே இருந்தது வள்ளலார் வாழ்ந்த காலத்துல சுவாமி அங்கு இருந்தது பாரதியார் இருந்த காலத்துல சுவாமி அங்க இருந்தது கதிர்காமத்துல சுவாமி தான் வேலை நட்டுது அதோடு மட்டும் இல்லாம அந்த வெளிநாட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் பார்க்கும் பொழுது சுவாமியினுடைய கையெழுத்து இருக்கு அப்படின்னு விட்டா ரஷ்யா மாதிரி தேசத்துல ஒரு இடத்துல சுவாமியினுடைய கையெழுத்து இருக்கு அப்படின்னு விட்டா அவருடைய காலம் வயதில் தான் என்ன நிர்ணயம் பண்ண முடியும் காலத்துக்கு அீதமா இருக்கார் அவர் அதனாலே அவர் எந்த எவ்வளவு வயது வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியே அனாவசியமானது ஆனா பிரமிக்கத்தக்கதா இருக்கு அதனால அப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது எல்லா இடத்திலுமே எல்லாரோடையும் பாரதியார் இவரை பத்தி தான் அந்த பாடல்களை பாடியிருக்கார் குள்ளசாமி அப்படின்னு விட்டு அந்த பாடல்களை பாலாஜி பகதூர் பாடியே காண்பிக்கிறார் சரித்த பிராணி அடக்கி வசப்படுத்தார் பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது பார்த்த அனுபவத்தை பாட்டாவே பாடியிருக்கார் சுவாமிகளுடைய உபதேசம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கார் இன்றைய டால்மியாபுரத்தில் அன்றைக்கு சுவாமிகள் இருந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் தினமும் தேவாரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது இதுல ஒரு புது செய்தியா நமக்கு இருக்கு அத்தகைய ஒரு சுவாமிகளே அவருடைய சமகாலத்துல வளர்ந்த அப்பண்ணா சுவாமிகள் அபேதானந்தார் சகடபுரம் பெரியவா அவர்களெல்லாமே வந்து ஆசிரியத்து அவர்கிட்ட அத்தகைய ஒரு பக்தியோட சிரத்தையோட இருந்திருக்கா அப்படின்னா நம்முடைய சுவாமிகள் எவ்வளவு பெரியவர் அப்படிங்குறத புரிய வர்றது நமக்கு அதுவும் இந்த பாலாஜி பகவதர் அதெல்லாம் வர்ணிக்கும் பொழுது நமக்கு கூடவே இருந்து அதெல்லாம் பார்க்கிற மாதிரியே நமக்கு தோன்றது அவருடைய அனுபவம் பேசுறதுனால நமக்கும் அது பிரத்யக்ஷத்துல அனுபவத்துல வந்து விடுறது சுவாமிகளுடைய மகிமைகளை சொல்லிகிட்டே வரும்பொழுது மகிமைகள் அப்படின்னு விட்டா இதெல்லாம் பாகவதத்துல பார்க்கும் கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்கள் மாதிரி ஆச்சரியமா ஒரு பெரிய பாறையை அது மேலே ஏறி நின்னுண்டு உருட்டினார் ஒரு சுவற்றையே கயிறு கட்டி இழுத்தார் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது பிரமிப்பா இருக்கு அதனால சுவாமிகள் பேசக்கூடிய பேச்சு அவருடைய அழகு அவருடைய கிருப்பை எல்லாத்தையும் ஒன்று விடாம சில பேர் சரித்திரம் சொல்லுவா சரித்திரம் மட்டும் இல்லாமல் அவருடைய உபதேசங்கள் அவர் பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துட்டார் சின்ன குழந்தையோட தானும் புரண்டுண்டு கோவிந்தா போட்டார் அப்படின்னு அவர் எவ்வளவு எளிமையா நடந்துக்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரையும் பார்த்து பார்த்து விசாரித்து அவரே அவர்கள் எல்லாரும் தான் போகணும் அப்படிங்கிற அவருடைய ஒரு உபச்சாரம் முழுமையா ஒரு ஞானானந்தரை நம்முடைய கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்கார் இன்றைக்கு எல்லாரும் பாடக்கூடிய லலிதா நவரத்தனமாலை ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி பிரபோ கணபதே இந்த அகத்தியருடைய பாடல்கள் எல்லாம் எப்படி நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது அந்த நொச்சூர் சுவாமிகள் ஞானானந்தரை தர்சனம் பண்ண வரும் பொழுது அகத்தியருடைய உத்தரவு கிடைத்தாதான் இந்த பாடல்களை பிரிண்ட்டு கொடுக்க முடியும்னு சொல்லும் பொழுது ராத்திரி அகத்தியரே வந்து அவருக்கு உத்தரவு கொடுக்க ரொம்ப கேட்டுது ரொம்பமாகவும் இருக்கு சப்தமா சமீப காலத்திலே நம்மோட வாழ்ந்திருக்கார் நம்ம தெரிஞ்சுக்கலையே அவரை போய் நம்ம ஒரு தரமாவது சேவிக்கலையே தர்ஷனம் பண்ணலையே அவருடைய கிருப்பைக்கு நாம பாத்திரமாக அப்படிங்கிற தாபம் ஏற்படும் ஆனா பாலாஜி பகவதரோட உபன்யாசத்தை கேட்கும் உங்களுக்கு ஒன்று புரியும் சுவாமிகள் தன்னுடைய சரீரத்தை மறைத்து கொண்டாலும் கூட இன்றைக்கும் அவருடைய பக்தர்கள் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ எங்க ஒரு ஆபத்துல அவரை நோக்கி குரல் கொடுக்கிறாளோ அவர்களோட அவர் பேசுறார் அவர்களை வந்து ரட்சிக்கிறார் பல ரூபங்கள்ல வந்து அவர்களை காப்பாத்துறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது சுவாமிகள் மறைஞ்சிட்டார்னு எப்படி சொல்ல முடியும் இப்படி ராமகிருஷ்ணா அவதாரங்களுக்கு மறைவில்லையோ அது மாதிரி இந்த மகான்களுக்கும் மறைவு இல்லை சரீரம் மறைஞ்சதே தவிர அவர்களுடைய அந்த சுரூபம் அப்படியேதான் இருக்கு அதனாலே இத்தகைய ஒரு மகாத்மாவுடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணிட்டோம் நாம் அவரை பார்க்கலையே கேட்கலையே அவர் கூட இல்லையேங்கிற தாபத்தை நம்ம வந்து அடைய வேண்டாம் எல்லாரும் தப்போவனத்துல போய் சுவாமிகளுடைய சமாதியை அதிர்ஷ்டானத்தை தரிசனம் பண்ணினா போகிறோம் இல்லை இருக்கிற இடத்துல ஞானானந்தான் அவரை கூப்பிட்டா போகும் அவரை தியானம் பண்ணினா போகும் அவருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதோடு மட்டும் பாலாஜி பகவதற்கு ஒரு ஆசை தன்னுடைய குருநாதருக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு கோவில் கட்டி அதில் அவரை பிரதிஷ்டை பண்ணி அவரை வழிபாடு செய்யணும் அவருடைய அனுகிரகம் வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினாலேயும் ஆசையினாலேயும் குரு பக்தியினாலேயும் கோவிந்தபுரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்தத்தில் ஒரு இடம் வாங்கி அங்கே ஞானானந்தருக்காக ஒரு தனி சந்நிதி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கார் ஞானானந்தருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயே அது பூர்த்தி ஆகும் என்று இருந்தாலும் கூட இந்த விஷயம் சொல்லும் பொழுது அதையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்களிடம் தெரிவித்தேன் உடைய முயற்சி வெற்றி பெறும் பகவான் ஞானானந்தர் அதுல வந்து அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிருப்பப்பண்ணுவார் இந்த பாகவதம் இல்லை ராமாயணம் போன்ற புராணங்களை படிக்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் எத்தகைய ஒரு கஷேமம் ஏற்படுமோ அத்தகைய ஒரு க்ஷேமும் இந்த ஒளிநாடாவே முழுமையாக ஸ்ரத்தையோடு கேட்கிறவாளுக்கெல்லாம் பரிபூர்ணமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஞானானந்த சுவாமிகளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அந்த மாதிரி இந்த பாலாஜி பாகவதரும் தீர்க்கமான ஆயுளோட ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து குரு பிரகாசே தீமான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குருவை உலகம் முழுவதும் சென்று பிரகாசப்படுத்தட்டோம்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்